வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் பொதுவாக பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது நம்மிடத்திலே வருகிறது என்றால் நமக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது என்ற நிலையில் நாமும் பிறருக்கு இனிமேல் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது ஆனால் நம்மிடத்திலே நிறைய பொருளாதாரம் அல்லது நிறைய பொருள் செல்வம் இருக்கும் பொழுது அந்த எண்ணம் பெரும்பாலானோருக்கு வருவதில்லை ஆனால் பொருள் செல்வம் நம் இடத்திலே இருக்கும் பொழுதே அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும் அவ்வாறு வந்து நாம் உதவும் பொழுதுதான் அந்த உதவியை பெறுவோர் மகிழ்ந்து அந்த முகமலர்ச்சியை கண்டு நாமும் மகிழ முடியும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் பணமதிப்பிழப்பு கொள்கை திடீரென அமல்படுத்தப்பட்டது திடீரென அமல்படுத்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு விதித்து அந்த காலக்கெடுவிற்குள் உங்களுடைய பணத்தினை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் பொதுமக்கள் எல்லோரும் வங்கிகளிலே சென்று தங்களுடைய பணத்தினை மாற்றிக் கொண்டிருந்தார்கள் குறிப்பிட்ட காலக்கெடு முடிந்த பிறகு ஆங்காங்கே சாலையோரங்களிலும் கொப்பை தொட்டிகளிலும் பேருந்து நிறுத்தங்களிலும் பழைய நோட்டுகள் கட்டுக்கட்டாக கிடைக்க பெற்றன எவ்வாறு அந்த பழைய நோட்டுகள் அங்கே வந்தன என்றால் நிறைய செல்வந்தர்கள் அல்லது சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்தவர்கள் எல்லாம் தங்களுடைய பணத்தினை எப்படி மாற்றுவது என்று தெரியாமல் அந்த பணத்தினை எப்படி செலுத்துவது என்று புரியாமல் ஒருவர் கூட வர் என்னவில்லை என்ன இருந்தால் அந்த பணம் குப்பை தொட்டிக்கோ சாலையோரத்திற்கோ வந்திருக்குமா வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் தாம் கொடுப்பதால் அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்ன என்பது அந்த செல்வந்தர்களுக்கு புரியாது அந்த செல்வந்தர்களுக்கு புரியாத நிலையில் தான் அந்த பணத்தினை எவருக்கும் கொடுக்காமல் யாருக்கும் பயனுள்ளதாக இல்லாமல் சாலையோரத்திற்கு வந்துவிட்டன சாலையோரங்களிலே தூக்கி போட்ட பிறகுதான் வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் நாம் இவ்வளவு செல்வத்தை இழந்து விட்டோமே இதை யாருக்காவது கொடுத்திருக்கலாமே என்று ஆனால் நாம் இழந்ததற்கு பின்னால் அதை பற்றி வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை தவிர நாம் இருக்கும் அந்த பணத்தினை பயனுள்ளதாக மாற்ற யோசித்திருக்க வேண்டும் அவ்வாறு யோசித்திருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பங்களும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அந்த பணக்கட்டுகளும் அவ்வாறு குப்பை தொட்டிக்கு வந்திருக்காது இழந்த பிறகுதான் வருத்தப்படுகிறார் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய மகிழ்ச்சியை அவர் அறிவாரோ என்று சொல்கிறார் நிச்சயமாக அறிந்திருந்தால் அந்த பணம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அல்லவா நாம் கூட அப்படித்தான் ஒருவேளை நம்மிடம் யாராவது யாசகம் கேட்டு வந்தால் இன்னும் எங்கள் வீட்டிலேயே யாரும் உணவருந்தவில்லை சிறிது நேரம் கழித்து வா உணவருந்து விட்ட பிறகு உணவு அழிக்கிறோம் என்று சொல்கிறோம் அவ்வாறு ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது நாம் உணவு உண்ட பிறகு மீதி இருப்பதை பிறருக்கு கொடுப்பது ஒரு சரியான செயல் அல்ல ஆகையால் ஒரு நாங்கள் சாப்பிடவில்லை பிறகுவா என்று யாரிடமும் சொல்லாதீர்கள் முடிந்தால் அவர்களுக்கு உதவங்கள் இல்லையென்றால் இல்லை என்று சொல்லிவிடலாம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி மூன்று ஈகை குரல் எண் இருநூத்தி இருபத்தி எட்டு ஈ துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கன் மீண்டும் குரல் ஈ இன்பம் அரியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கன் இந்த நாள் இனிய நாளாக மீண்டும் சந்திப்போம் நன்றி